அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியில் இருந்து தேசிய தலைப்பு அன்றாட வாழ்வில் புகழ்பெற்ற அறிவாளிகள் இராஜதந்திரிகள் வீரர்கள் இவர்களிடம் எல்லா சக்திகளும் முழுமையாக இருந்தன என்று சொல்வதற்கில்லை இவர்கள் மூலம் இறைவனின் சக்தி தான் செயலாற்றிருக்கிறது கூற வேண்டும் என்கிறார் புகழ்பெற்ற அறிஞர் ரஸ்கின் எனவே முயற்சி செய்யுங்கள் விடாமுற்சி செய்யுங்கள் புல நிறைவுக்கு அப்பாற்பட்ட ஒரு உள்ளுணர்வு இறையொருள் மூலம் உணர்த்தப்பட்டு இறைவனின் சக்தியால் செயலாக்கம் பெற்று மகத்தான சாதனையை நிச்சயம் சாதிப்பீர்கள் முயல் ஆமையிடம் தோற்றது முயலாமையால் தான் எனவே இன்றைய நம் வாழ்வில் முயலாமை என்னும் வார்த்தை எடுத்து விடுவோம் முயற்சி திருவனையாக்கும் விடாமுயற்சி வெற்றியை ஈட்டி தரும் அதனால் விட்டு விடாதீர்கள் விடாமுயற்சியை சிந்திப்போம் அன்றாட வாழ்வில் இதனை கடைபிடிப்போம் நன்றி